பகவான் விளையாடுறான் விளையாடினான் பரமாத்மா அவன் இந்த நிலையில அவர்கள் வந்து பிரம்மபாவத்திலேயே இருந்தார்கள் அதாவது பிரம்மானுபவத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் இருந்தார்கள் அது எப்படி சொல்றது வார்த்தைகளால எப்படி காண்பிப்பது புரிவது அதுக்காக தான் ஒருகப்படுத்தின மாதிரி தான் இந்த கோபிகைகள் உருவகப்படுத்தின மாதிரி கோபிகைகள் கண்டனம் உருவாகப்படுத்தப்பட்ட விஷயந்தான் அப்போது அந்த ஹ்லாதினி சக்தி தான் ராதினி அதாவது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஆத்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த சக்தி இருக்குது தான் ஹ்லாதினி ஹ்லாதினி சந்தோஷப்படுத்துவது சந்தோஷப்படுறதும் வார்த்தைகளால் தான் சொல்லணும் ஆனந்தப்படுத்துவது அதாவது இந்திரியங்களால் சந்தோஷம் இல்லை மனசால் சந்தோஷம் இல்லை மனசு புத்தியெல்லாம் சொல்கிறோம் அதை தாண்டின ஒரு சந்தோஷம் அதுதான் ஆத்மானந்தத்தை சொல்கிறது அதை எப்படி சொல்கிறது அதை தான் அனுபவித்தார்கள் அது பிரேம பக்தியோடு இருந்தார்கள் அவர்கள்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சார்கள் இப்போ ஒன்று சொல்லலாம் எங்கள் சுவாமி சொல்கிறார் எங்கள் சுவாமி சொல்கிறார் லோக அனுபவத்தை அடைந்து லோக அனுபவத்திற்கு மேலே அதாவது லௌகீக அனுபவத்தெல்லாம் அமைந்து சரி சரீர சரீரத்தாலும் இந்திரியங்களாலும் கர்மேந்திரம் ஞானேந்திர எல்லாத்துக்கும் மேலே எது இருக்கும் அப்படிங்கிற ஆலோசனை பண்ணி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அடைந்து எல்லா உயிர்களும் ஒரு அன்பாகி ஸ்நேகமாகி அன்புருவாக அவர் முன்னாடி சொல்லுவார் அடிக்கடி தீர்த்தம் ஸ்தலம் மூர்த்தி இப்படி சுற்றி வந்து உபாசனை பண்ணா ஒரு வாக்கு சொல்வதற்காக குருவான வருவார்னு அப்படி வரக்கூடிய குரு அன்புருவாகும் அதாவது பிரேமையே ரூபமா குருவா வந்து குருவுக்கு நம்ம அடிப்பட்டால் ஆட்பட்டால் லோகமெல்லாம் சத் சத்தியம் இல்லை லோகமெல்லாம் மாயை அசத்தியம் மாயை விவகாரத்துக்கு சத்தியமாக இருக்காப்பில் இருக்கலாம் ஆனால் மாயை அந்த பிரேமரூபமாக இருக்கக்கூடிய விஷயமே சத்தியம் அதுதான் பிரம்மம் அதுதான் பரமாத்மா அதுதான் கிருஷ்ணன் அப்படிங்கிற உறுதி வரும் தீர்மானம் வரும் நாம் இழுத்து அது வராது அப்படிப்பட்ட பிரியமான அதாவது பிரேமரூபமான தெய்வம் அது கிருஷ்ணன் அது நம்மளை வந்து கரண்ட்டு போல் இருக்கணும் அதுதான் அனுகிரகம் கண்ணன் தான் நம்மளை அனுகிரகம் அவர்கள் வந்து அனுத்த இப்போது பழம் பார்ப்பதற்கும் பழுத்த மாதிரி இருக்கும் சிவப்பாக இருக்குது ஆனால் உள்ளே வந்து புளிப்பாக இருக்கும் வந்து அவ்வளோ இது இருக்காது பழுத்து இருக்காது வேதாந்தம் படித்தவங்க என்ன மாதிரி கேஸ் வச்சுக்கோங்க படித்து தெரிஞ்ச மாதிரி நான் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது இல்லை அதாவது இதுதான் படித்த விஷயத்தெல்லாம் சொல்கிற முடியும் அனுபவம் வரலை மறுபடியும் முன்னே சொல்லிட்டு அந்த விஞ்ஞான சகிதமான அனுபவ ஞானம் குரு கட்பாக தான் விடும் ஆனால் முக்கியமாக அதாவது அனுபவ ஞானம் இன்னும் வரலை பகவான் நினைச்சு உருக வேண்டும் அப்படிதான் இவர்கள்லாம் உருகினார்கள் இந்த கோபிகைகள்லாம் பகவான் அணிச்சு உருகினார்கள் கண்ணனை பார்த்து அப்படி கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம இருந்து அந்த பிரேம பக்தியோட இருந்து பிரேம இருந்து அப்படியே உள்ளத்துல உருகினார்கள் அதுதான் அரட்டினார்கள் நமக்குள்ளே பகவான் இருக்கார் வாஸ்தவம்னா எல்லாருக்கும் அந்தரியாமியம் மாடு இருக்குது பால் கறக்க முடியும் அதற்கு வந்து கறப்பதற்காக ஒரு காம்பு இருக்க நாலு காம்பு அப்படி நமக்கும் அப்படி தெய்வ வழிபாடு அதாவது ரூப வழிபாடாக வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த ஹிருதயத்தில் குரு குருவாக இருப்பணும் இல்லைன்னா ஒரு ஞான வேணுகோபாலனும் மனசில் பதிவச்சு அதை தியானம் பண்ணி அப்படி செய்யலாம் அதுக்கெல்லாம் நிறையா பண்ண ஒன்று அவரை வந்து வழிபாடு செய்யணும் பூஜா ஜப்பம் பாராயணம் அப்புறம் எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி உற்சவம் இப்படிலாம் உண்டாடுறோம் அப்படி தான் வழிபாடு இல்லாமல் வெறும் வேதாந்தத்தை அதாவது மகாவாக்கியத்தை சொல்லின்றது தான் ஒன்றும் பிரயோஜனில் கிடைக்காது அந்த பிரேம பக்தி இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதாக ஆயிடுது இவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான அனுஷ்டானங்களும் செய்ய வேண்டிய சாதனை எல்லாம் ஆயிடுது அதான் சொன்னோம் இல்லையா தண்டகாரண்ய ரிஷிகள் தான் தேவர்கள் ரிஷிகள் அப்புறம் தேவர்கள் எல்லாம் அப்போது இவர்களுக்கு அந்த பிரேம பக்தி அந்த பிரேமையே ரூபமான அந்த கண்ணன் அந்த பிரேமையே ரூபம் ஆனந்தமான அந்த சக்தி தான் அந்த ராதே அப்படி இருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணா கத்திர்மன் சொல்கிறாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரேம பக்தி வரணும் இவர்களுக்கு வந்தது இவர்கள் வந்து கதிரினார்கள் பகவான் கடைசியில் கருணையோட காண்பித்தான் தன்னுடைய ரூபத்தை காண்பித்தான் உண்டா இல்லையா காண்பித்தான் இப்போது அவர்களுக்கு கோபத்தோடு அவர்கள் வந்து ஒன்றா சேர்ந்திருந்தார்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் அதான் மூலத்தை பார்த்தோம் நேற்றுக்கு பதினாறுலேருந்து இருபது முப்பத்தி ரெண்டாவது தியாகு கோப்பியர்கள் கேட்கிறார்கள் ஏ கிருஷ்ணா சிலர் வந்து ஒரு இதில் ஒரு இது சொல்கிறார்கள் இந்த ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் ஒரு நாலு கட்டம் மேட்ரிக்ஸ்னா இதெல்லாம் காலேஜில் படித்த வாழ்களுக்கு மேக்ஸு பிசிக்ஸ் இதெல்லாம் படித்த வாழ்க்கை தெரியும் ஒரு நாலு கட்டம் நாலு சதுரம் போட்டுக்கோண்டிது ஒரு சதுரத்தில் அப்படின்னு பின்னால் சொல்கிறேன் ஏ கிருஷ்ணா சில பேர் தன்னை சேவிக்கக்கூடிய அவர்கள் எவ்வளவு தூரம் சேவிக்கிறார்களோ எவ்வளோ தூரம் அன்பு காட்டுகிறார்களோ எவ்வளோ தூரம் பிரேமை ஸ்நேகம் காட்டுகிறாரோ அதுக்கு பிரகாரம் அதை அனுசரித்து செய்கிறார்கள் சிலர் இதற்கு விபரீதமா தன்னை சேவிக்காதவர்களையும் சேவிக்கிறார்கள் அதாவது தன்னை வந்து மதிக்காதவர்களையும் அன்பு காட்டாதவர்களையும் அன்பு காட்டுகிறாரும் மதிக்கிறார்கள் சிலர் வந்து தன்னை சேவித்தாலும் சரி சேவிக்காதலும் சரி யாரையுமே அவர்கள் சேவிப்பதில்லை அன்பு காட்டுவதில்லை இந்த விஷயத்தை எங்களுக்கு நன்றாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றார் இதுதான் சொல்ல வந்தது ஒரு குழப்பம் பரவ உங்களை குழப்பம் ஒன் இது வந்து இதில் மேனனேஜ்மெண்ட்டு எஜுகேஷனில் மற்ற இடத்துலலாம் சொல்லுவார்கள் பொதுவாக விஷயத்துலெல்லாம் சொல்லுவார்கள் சின்ன வசதியெல்லாம் சொல்லுவார் சின்ன ஏதாவது யங் ஏஜில் இருக்கிறவர்கள்லாம் சொல்லுவார்கள் வேலையில் இருக்காது லவிச்சுக்கோங்க நாலு கட்டாம் போட்டுக்கோங்க ஒன் ஹூஸ் நோஸ் ஒன் ஹூஸ் நோ நோட் நாட்டு அப்படின் ஒன் ஹூ நோஸ் தட் ஹீ நோஸ் ஹீ இஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் லேர்ன் ஃப்ரம் யூ ஒன் ஹூஸ் நோ தட் ஹீ நோஸ் நாட் அப்படின்னா வேக்கியம் அப்புனர்த்தும் அவனை வந்து உனக்கு விஷயம் தெரியும் அவனை ஞாபகப்படுத்தினார் ஆஞ்சனேயன் கேஸில் அவருக்கு வந்து சாபத்தால் அவருக்கு அவருடைய சக்தி தெரியாமல் இருந்தது ஜாம்பவான் அவரை உசுப்பேற்றி கொடுத்து ஒன்றொடனே டே உனக்கு எல்லா சக்தியும் இருக்குன்னு சொன்ன உடனே நூறு யோஜனை த அவர் அப்படி இப்படி நடந்தார் ஒரு குந்து உந்தினார் அப்படியே ஆகாசத்தில் கருடன் மாதிரி தன்னுடைய தகப்பனார் பாயி மாதிரி போக ஆரம்பிக்கிறார் அவருக்கு வந்து நோஸ் நாட் தட் ஹி நோஸ் அதாவது அவளுக்கு சக்தி இருக்குங்க தெரியாம அவனுக்கு தெரியாதுங்கிறது தெரியும் அப்படின்னா அவனுக்கு வந்து டீச்சிங் கண்டுருவான் தெரியாப்படுவான் ஒன் ஹூ நோஸ் நாட் தட் ஹி நோஸ் நாட் ஃபுல் லீவிங் அவன் வந்து ரிஜக்டிங் அவன் வந்து டிஸ்கார்டிங் அப்படிதான் சொல்லுவார் அந்த மாதிரி இங்க என்னன்னா ஒத்தர்கள் வந்து அர்த்தம் சொல்கிறேன் இதை முடிச்சோடனே இதை முடிச்சோட பகவான் சொல்கிறேன் இந்த அர்த்தத்தை சொன்னோடனே சொல்கிறேன் பகவான் சொல்கிறார் என்ன சகிகளை யா யார்கள் ஒத்தர்கள் ஒத்தருக்கொத்தர் உபகாரம் செய்து கொண்டு அனுகூலமாக இருந்து கொண்டோ சேவித்து கொண்டோ அன்பை காட்டுகிறாரோ அவர்கள் வந்து தங்களுடைய காரியம் பிரயோஜனம் அதுலேயே முக்கிய நோக்கமாகங்கள் அவர்களுக்கு காரியம் நடக்கணும் அது காரியம் நடக்கணுங்கிறதுக்காக திட்டம் வந்து இது பண்ணுவார்கள் ஸ்தோபத்திரம் பண்ணுவார்கள் துவிப்பார்கள் பிரஸ்தோபம் பண்ணுவார்கள் அவர்களுக்கு இதமாக நடந்து கொடுவார்கள் அதில் வந்து ஸ்நேகம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய இந்த ஸ்னேகம்லாம் இல்லை ஆழ்ந்த ஸ்நேகமெல்லாம் இல்லை தர்மம் எல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பண்ட மாதிரி அதாவது நான் ஒரு உபாரம் பண்ணேன் நீ எனக்கு உபாரம் பண்ணு இன்னொரு உபாரம் நீ பண்ணுவேன்னு நினச்சி நான் ஒரு உபாரம் பண்ணேன் இதுதான் இதே தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இருக்கும் மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக இல்லை இப்போ வந்து என் சொல்கிறேன்னா இந்த பாகவத சொல்கிறேன்னா கண்டிப்பாக கேட்கணும் மற்றவர்கள் வந்து சொல்லணும் கேட்கணும் இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற கிழங்காக சொல்கிறோம் ரெண்டாவது ரொண்டு போயிண்ட் இருக்குது இது கண்டிப்பாக அதனால தான் இதாக வச்சுருக்கோம் அட்மின் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன் அதனால வேறு ஒன்றும் வராது வேறு பாகவத தவிர வேறு ஒன்றும் வராமல் இருக்கணும்னு கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இது வந்து நமக்கு ஒரு பற்றில்லாத தன்னலமற்ற சேவையாக இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படி தான் பண்ணுறோம் பண்ணிட்டு அப்போது ஒருத்தர் கொடுத்து எதிர்பார்க்குற இன்னொரு படன அது வந்து வியாபாரம் மாதிரி ஆகிடுது அதை தான் பிரகலாதன் நரசிம்மன்ற சொன்னார் நரசிம்ம சுவாமி அதனால் நான் வந்து நீ எஜமானன் நான் வந்து சேவகன் இல்லை நான் இந்த பலனை எதிர்பார்த்து நான் கூட்ட பக்தி செய்யவில்லைன்னு சொன்னார் அதனால் நல்ல சரீரம் படைத்தவர்களே யார் ஒருத்தர் தங்களை வந்து சேவிக்காத விளாக்கார்கள் உபகார செய்யாத விளாக்கார்கள் அன்பு காட்டாதவள இருக்கார்கள் அப்படி இருக்கிறவங்களை வந்து ஆனால் இவர்கள் அன்பு காட்டுங்கள் அப்படின்னா தகப்பனார் தாய் தகப்பனார் மாதிரி மாதா பிதா மாதிரி மாதா பிதாக்களுக்கு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எப்பவுமே இறக்க உண்டு அதில் வந்து ஆக்ஷபம் இல்லாமல் தர்மமும் ஸ்நேகமும் நடக்கிறது அதாவது தகப்பனார் தாயார் வந்து எப்பொழுதுமே குழந்தைகள்கிட்ட பாசமும் அன்பும் ஸ்நேகமும் எல்லாம் சொல்வார்கள் குழந்தைகள் தான் அவர்கிட்ட காமிக்கிறதுல அதுவும் இப்போ வந்து அது சமூகம் கடை வச்சாச்சு இல்லையா அப்போ இன்னும் மோசமாக அப்போது இன்னும் மோசமாகப்படுத்தும் அப்போது என் கடமையை நீ செய்கிறேன் எனக்கு என்ன இதனால் என்ன வந்து இனி இனி ஓன் கடமையை செய்கிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு குழந்தைகள் சொல்கிற அளவில் குழந்தைகளுடைய அந்த மாரல் எஜுகேஷனும் மற்றதெல்லாம் இல்லாததுனால சொசைட்டினுடைய அந்த இது கட்டுப்படுத்தும் அதான் பொதுவாக ஆப்பினால தகப்பனார் தாயார் வந்து காண்பிக்கக்கூடிய அன்பு ஒரு பக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் இல்லை சிலர் வந்து தங்களை சேவிப்பவர்கள் கூட சேவிப்பதில் அப்படி இருக்கிறேன் தேவர்களை எப்படி சேவிப்பார்கள் அதாவது தங்கள்ட்ட அன்பு காட்ட காட்டக்கூடியவர்கள் ேகம் காட்டக்கூடியவர்கள் தங்களை அனுசரித்து பிரியமாக நடத்தவர்கள் கூட அவர்கள் வந்து திருப்பி ஒன்றும் சொல்கிறதில்லை அவர்கள் வந்து அன்பு காட்டுவதில்லை ஒன்றும் செய்வதில்லை அப்படி இருக்கவங்க அவர்களை வந்து அன்பு காட்டாத வெறுத்து ஒதுக்கிறவர்களே எப்படி திருப்பி அவர்கள் வந்து கா அன்பு காட்டுவார்கள் பண்ணதில்லை ஏன்னா அதில் நான்கு விதமான இதை காண்பிக்கிறார் சுவாமி அதான் சொன்ன ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போடணும் அதாவது தன்னவத்தர சேவிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் திருப்பி அவர்களை திருப்பி சேவிப்பது அது எப்படிப்பட்டவர்கள் நாலு விதமா இருக்கார்கள் அதுல ஒன்று அவர்கள் வந்து ஆத்மா ராமா அவர் தனக்குள்ளேயே ஆத்மாலேயே ரமிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆத்மா லட்சணத்திலேயே திருப்தி அடைந்து வெளிப்பார்வை வெளியில பார்வை இல்லாதவர்கள் வெளிப்பார்வை இல்லாதவர்கள் ஆத்மா ராமர்கள் தம்முடைய ஹிருதயத்திலே அந்த பகவான் ஆத்மனுடைய ஆத்மானுடைய லட்சணத்திலேயே அங்கேயே ரமிப்பார் அந்தலேயே ஸ்திரமா இருப்பார்கள் வெளிப்பார்ளை இருந்தாலும் அவர்கள் பூர்ண காமர்களாக இருக்கார்கள் அதாவது எல்லாத்தையும் அடைந்தவர்கள் அவர்களுக்கு அடைய வேண்டிய வஸ்துங்கிறது ஒன்றும் இல்லை வெளிப்பார்வை இருக்கும் அவர்களுக்கு அடைய வேண்டியது வஸ்துன்னு ஒன்றும் இல்லை மற்றவர்களை அவர்கள் வந்து சேவிப்பதில்லை இது அன்பு காட்டுவதில்லை ஆனால் சிலர் வந்து மற்ற உபகாரம் பண்ணாலும் அன்பு காட்டினாலும் உபகாரம் பண்ணாலும் எந்த விதமான ஒரு அன்பு ஸ்நேகம் எல்லாம் காட்டினாலும் உபகாரம் செய்தாலும் அல்லதையும் சேவித்தாலும் இவர்கள் ஒன்று காண்பிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் யாரு நன்றி இல்லாதவர்கள் நன்றி கட்ட மூடர்கள் நன்றி கட்டவர்கள் இன்னொரு குரு துரோகம் மற்றவர் செய்கிற உபகாரத்தை நினைச்சாலும் அப்படி உபகாரம் செய்யிறார்கள் குருவுக்கு துரோகம் குரு துரோகம் டவர்கள் இப்படி பண்ணுவார்கள் அப்படி மோசமான ஏன் நான் வந்து இந்த எந்த கேட்டகரியிலையும் சேர்ந்தவர்கள் இல்லை நான் எப்படின்னா கண்ணன் சொல்கிறேன் நான் எப்படின்னா என்ன சேவைப்பளாக இருந்தாலும் அந்த பிராணிகள் அவர்களுக்கு என்னுடைய தியானம் அப்படி கொஞ்சம் கூட குறையாமல் நீடித்தீர்ப்பதற்காக நான் வந்து அவர் பக்கத்தில் போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரகத்தால் அதிகமாக பகவத் தியானம் ஜாஸ்தியாக இருக்குது விரகத்தால் அப்போ வந்து எங்கள் சுவாமியை பார்க்கணும் பார்க்கல அவர் ஞாபகமாகவே எப்பொழுதுமே இருக்கு அந்த பார்க்க முடியாமல் இருந்தால் ஞாபகமே போகலையே அப்படின்னு கிருஷ்ணனையே பார்க்காம அந்த விரகத்தால் அவர்களுக்கு ஓபிஐர்களுக்கு அந்த தியானம் உன்றாமல் நீடித்திருக்கு அதனால பணம் தான் அடைந்த பணம் அதாவது செல்வம் அடைய இல்லாதவன் தான் அடைந்த செல்வம் நாசம் அடைகிற போதும் கெட்டு போகிற போது தொலைஞ்சு போகிற போதும் தீண்டு போகிற போதும் அதை பற்றின சிந்தை சிந்தையிலேயே மூழ்கியிருக்கான் வேற ஒன்றும் நினைக்கிறதுல அந்த மாதிரியும் ஐஸ்வர்யம்னு வச்சுக்கோம் கிருஷ்ணனே ஒரு ஐஸ்வர்யம் அந்த கிருஷ்ணமணி ஆச்சேன் கிருஷ்ண தியூமணி கிருஷ்ண இதாக கோபால சூடாமணி ஆச்சேன் அந்த சூடாமணி வந்து கிடைக்காமல் போய் ஏமா ஏமாந்து காணாமல் போன ஒன்று அதையே நினச்சி அந்த சிந்தையிலே இருக்காரு வேறு ஒன்றும் நினைப்பதில்லை அதனால் அப்படி சொன்னார் விவரமாக பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்தில் கோபிய ஊச்சு கொண்டதுல கோபிகள் சொல்கிறார்கள் ஏ கிருஷ்ணா கண்ணா லோகத்தில் சிலர் தலங்கட்ட அன்போட பழகவர்கள் ஸ்னேகத்தை காண்ட காண்பிக்கக்கூடியவர்கள் தானும் அன்போட பழகினர் சிலர் வந்து அன்பு காமிக்கிறேன் ஒரு காண்பு இல்லை நீ அன்பு காமிக்கிறேன் நான் அன்பு காமிக்கிறேன் நீ உபகாரம் டையா நான் உபகாரம் பண்ணேன் நீ வந்து அனுகூலமாக இருக்கேன் நான் அவனுக்கு அனுபவிக்கிறேன் நீ அனுகூலம் இல்லையா நான் அனுகூலம் இல்லை இப்படி பண்ணுறார்கள் இதில் சிலர் இதாக மாறி அன்பு இல்லாதவர்கள் அன்போட பழகக்கூடியவர்கள் இருக்கார்கள் அன்போட பழகக்கூடியவர்கள்ட்ட ஸ்னேகம் காட்டவர்கூடிய அன்பு இல்லாமல் பழகற்கோழிகள் உண்டும் வேறு சிலர் அன்போடாக பழகக்கூடியவளாக இருந்தாலும் அன்பு இல்லாரும் இருந்தாலும் இவர்கள் பழகுவதே இல்லை அன்பை காண்பிப்பதில்லை ஏன் எப்படி இதை வந்து விளக்கி சொல்லுங்கள் ஏன்னா இந்த கண்டனை வந்து அவர்கள் கிராஸ் பண்ணுறாப்பில் கார்னர் பண்ணுறார்கள் கண்ணனை கிராஸ் பண்ணி ஏன்னா நீ காணாமல் போயிட்டேன் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அன்பை காண்பிப்போம் எங்கள்கிட்ட அன்பு காண்பிக்கிற மாதிரி காணாமல் போயிட்டீங்க எங்களை வஞ்சிட்டீன் அப்படின்னு கேட்குறாப்பில் அவர்கள் கிராஸ் அவர்கள் வந்து கண்ணனை ஒரு கிராஸ் பண்ணுறாப்புல பண்ணுறார்கள் அப்போ கண்ணன் பதில் சொல்கிறார் பகவான் சொல்கிறார் தொழில்களை ஒத்தருக்கு அன்போடு பழகிறீர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னலத்தை காப்பாற்றுவதிலே புரியா இது குடுக்கல் வாங்கிற முறை வியாபாரம் கொடு நீ கொடுக்குறது நான் வாங்கிறது நான் கொடுக்குறேன் நீ வாங்கிறது நீ கொடுக்குற நான் வாங்குகிறேன் நான் நான் கொடுக்குறேன் நீ வாங்குறேன் அப்படியெல்லாம் அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் மாதிரி இருக்கும் இதில் வந்து சௌஹார்தம் இல்லை அதான் சொன்னது சௌகிருதம் நல்லிணக்கம் இல்லை தர்மம் இல்லை ஏன்னா இதில் வந்து தன்னலத்தை தவிர அவர் ஒன்றும் இல்லை அதுதான் கண்ணன் பிரகலாதம் சொன்னான் வரங்காடுன்னா நான் பக்தி செஞ்சால் நீ வரம் கொடுத்து அதனால் முடிஞ்சு போச்சுங்கிற இது வியாபாரம் இல்லை நீ வந்து இஜமான நான் வணிக்குங்கிற இது வேலைக்காரங்கிற இது அவ்வளோதான் இதில் வந்து வியாபாரம் கிடையாது வந்து முடிஞ்சு போச்சு எனக்கு ஆசையே இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டான் அதுதான் இதுதான் அந்த விஷயம் அந்த நான் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடையாது தன்னலம் அதுல இருப்பார்கள் இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரியும் நல்ல சரீரம் படைத்த மெல்லடியார்களே கோபிகைகளே தங்கட்ட அன்போட பழகாதவர்களாக இருக்கார்கள் இருந்தாலும் இவர்கள் அன்பு காட்டுவார்கள் நீ என்னதா நீ அன்போ பழகா இவர்கள் வந்து ஒரு பக்கமா அன்பை காட்டுவார்கள் சிநேகத்தை காட்டுவார்கள் அந்த ஒரு வாசல்யம் இருக்கும் வாட்சல்யம் இருக்கும் இவர்கள் அன்பு காட்டவர்கள் அது வந்து பெற்றோர் அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து வாத்சல்யத்தோடு இருப்பார்கள் தாய் பசு தாய் பசு கண்ணுக்குட்டியிட இருக்கும் கண்ணுக்குட்டி இருக்கும் இருந்தாலும் வந்து வளர்ந்த போச்சுன்னா அப்புறம் காணாமல் போடும் அப்புறம் வரா வராது இந்த மக்கள் குழந்தைகள்லாம் பெண்டு பிள்ளைகள் எல்லாம் அதாவது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அதாவது மகன் மகள்கள் யாராக இருந்தாலும் சரி அப்பா அம்மா வந்து அவர்கள் வந்து பேணி காப்பாற்றுவார்கள் கருணையோடு இருப்பார்கள் வாத்சாலயத்தோடு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து அவர்கள் செய்யக்கூடிய எதிர்பார்ப்பில்லாத கடமையும் நல்ல ஒரு ஹதயத்தோடு இருக்கும் ஆனால் இவர்கள் வந்து மறுபடியும் அன்பு காட்டுப்பதில்லையே அதனால தானே அப்போ வந்து அதிகமாக ஓல்ட் ஏஜும் வந்து கொடுத்தோம் ஓல்டு ஏஜும் வந்திருக்க காரணம் என்ன இவர் வந்து சின்ன வயசில் அவர்கள் காப்பாற்றினார்கள் அவர்களுக்கு சின்ன வயசில் இவர்களுக்கு எடுத்து முடியலை பாவம் கஷ்டம் இருக்கார்கள் அதே அன்பு காண்பிக்கவில்லையே அதுதான் அது வந்து இதோ ஒரு கேட்டகரி அடுத்த கேட்டகரி மூ மூணாவது கேட்டகரியில் தான் நாலு விதமான பாகம் இருக்குது அதில் வந்து தங்கட்ட அன்போட பழகக்கூடியவர்கள் ஸ்நேகத்தை காண்பிக்கொள்ளும் உபகாரம் செய்யக்கூடும் அன்பு காட்டாத உபகாரம் செய்யாத ஸ்நேகத்தை காட்ட சில வந்து அன்போட பழகாதவர்களிட்ட எப்படி அன்பை காட்டுவார்கள் காட்ட மாட்டார்கள் அதாவது நீ அன்போட பழகக்கூடியவர்கள்டையும் அன்பு காட்டாதவர்கள் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கால் அவர்கள் வந்து அன்பு திரும்பி அன்பை காட்ட மாட்டார்கள் உபகாரம் செய்ய மாட்டார்கள் ஸ்னேகத்தை காண்பிக்க மாட்டார்கள் அன்பை காட்டாதவர்கள்ட்ட எப்படி காண்பு காமிக்கவே மாட்டார்கள் அப்போ அவ மொத்தம் நீ அன்பை காட்டினாலும் காட்டாட்டாலும் இவர்கள் அன்பை திருப்பி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்தை சொன்னோம் மாதா பிதாக்கள் அன்பை காட்டுவார்கள் ஆனால் இவர்களில் பிள்ளைகள் தான் செய்வது இந்த கேட்டகிரிக்கள் அன்பை திருப்பி காட்டுவதில்லை ஏன்னா அதில் நாலு கேட்டகரி அதில் நாலு விதமான பிரிவு உத்தரம் வந்து ஆத்மாராமம் ஆத்மானந்தே மொழியவர்களாக இருக்கார்கள் அவருக்கு வந்து மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதாவது மற்றவர்கள்ட்டு ஒன்று எதிர்பார்ப்போதுமே கிடையாது அதனால் நீ அன்பு காமிக்கலாம் ரைட்டு அன்பு காமிக்கலாம் ரைட்டு நீ ஏற்றுவோதியா ரைட்டு எதுவாக இருந்தாலும் ரைட்டு அப்போது இவர்கள் ஆத்மானந்த தங்களுடைய ஆத்மா லட்சணத்தை இருக்காங்க ஆத்மானந்தே மூழ்கியிருக்கார்கள் அவன் இன்னொருத்தர் ஆத்மா ஆப்தகமாம் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைந்தாச்சு அவர்களுக்கு வந்து வெளி உலகத்திலேயே வரவேண்டியதில்லை வெளி உலகத்தில் பார்வை இருந்தாலும் வெளி பார்வை இருக்கும் இருந்தாலும் அவர்கள் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை அப்படி இருப்பாங்க மாறாக நீ திருப்பி செய்ய மாட்டாலும் சொன்ன அன்பு காண்பிக்க மாட்டாலும் சொன்ன அதில் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கார்கள் செய்ன்றி மந்தவர்கள் அக்கிருத்ஞா கிருத்தஜாக செய்த உபகாரத்தை நன்றி மரம் இருப்பார்கள் நன்றி மறவேல் அப்படின்னு ஒரு இல்லையா அதை வந்து அன்றே மறைப்பது நன்றி அது மாதிரி நன்றி மறவாத இருக்கணும் நன்றி மறக்கக்கூடியவர்கள் செய் நன்றி மறந்தவர்கள் செய் நன்றி வந்து அந்த கிருத்தஜர்கள் வந்து வேறு இதையே கிடையாது சொல்லியிருக்கு அவருக்கு வந்து வேறு வழியே கிடையாது சொல்லும் அப்படி ஒரு ஒரு மோசமாக சொல்லப்படுது செய் நன்றி மறந்தவர்களார்கள் தனக்கு நம்ம செய்யக்கூடிய குரு போன்றவர்களுக்கும் கெட்டது செய்யக்கூடிய துரோக எண்ணம் கொண்டவர்கள் குரு துரோகம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய குரு போன்ற அவர்களுக்கும் கெட்டது செய்யக்கூடிய தீங்க செய்யக்கூடிய துஷ்டத்தனம் செய்யக்கூடிய துரோக எண்ணம் கொண்டவர்கள அப்படிப்பட்ட நான் இவர்கள் எதிலையுமே சேர்ந்து எங்கட்ட அன்போட பழகியவர்கள் எங்கட்ட தொடர்ந்து அன்பு காட்ட வேண்டும் அதாவது பிரேம பக்தி அதாவது ஒரு எகாந்த தீவிர பிரேம பக்தி அது ஏகாந்த பக்தி அப்படிங்கள்கிட்ட தொடர்ந்து அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுனால எண்ணத்தில் நான் விலகி இருக்கேன் அதனால் ஒரு தரித்திரன் இருக்கான் வச்சுப்போம் திடீர்னு நிறையா செல்வம் வந்து கொடுத்தோம் வந்து காணாமல் போயிடுத்துன்னு வச்சுக்குவோம் அது மாதிரி நிறைய நினச்சின்னு அந்த மாதிரி அதை பற்றி நினச்சி நினச்சி வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பேன் அது மாதிரியும் இப்போ வந்து நான் உங்கள்ட்ட கிடைத்தேன் காணாமல் போயிட்டேன் அதையே நினச்சிட்டு எப்படி நீங்க துடித்தல் அழுதல் அரட்டினல் அப்படிதான் விஷயம் அப்படி சொல்லி முடித்தார் மேல இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் இருபத்தொன்னுல இருந்து ஏவம் மத்த்தலோகவேத ஸ்வவோ மய் அனுவா மைய பரோட்சம் வஜட்ட திருஹி மாயத்தி பிரிம் மதோ ஜிலோகவேத ஸ்வவோ மய் அனுர அனுவத்தையா பரோட்சம் வஜட்ட தி மாய மாகட்ட திரி பிரி சூப்பிரி பிரி பாரேகம் நிரம் சுசாதும் விதா விஷாபிவா மா மாபஜன்ன துர்ஜரகேகிருங்கல அமிருச்ச தவா பிதியாத்து சாதுனா ந பாரகம் நிரவசம்யுஜம்யுஜாம் விபுதா விஷாபிவக யா மாபஜன்ன துர்ஜரகேகிரு அம்ருச்சத பிதியாத்து சாதுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸ்லோவன்னா ரெண்டே ரெண்டு ஸ்லோவன்னால் இந்த அத்தியாயம் முடியறது இருக்கேன் இந்த ரெண்டு ஸ்லோன்னு ஆவர்த்தி பார்த்து அர்த்தஸ்லோவம் அர்த்தமத்துவம் जिन ோவேதம்னவோ மயி அனுவத்தையோக்ம் வஜட்டா மாகட்ட அப்போஜிவேதமிகோ மயி அனுவத்தையோக் வஜட்டித்த மாசூத்தம் மாகட்ட அிம் பிரி ந பாரகம் நிரவசம்யு சுசாருக்கம் விபுதா விஷாபிவா யா மாவஜன் துர்ஜரேகலா அமிருச்ச தவா பிதியாத்து சான நாரம் ந பாரகம் நாரம் நிரவசம்யு சுசாருகம் விபுதா விஷாபிவா யா மாவன் துர்ஜரேகிருக்கலா அமிருச்சுவா பித்தியாத்து சான இருபத்தி ரெண்டு இதோட முப்பத்தி ரெண்டாம் அாயம் முடிஞ்சிருத்தும் முப்பத்தி தான் பாவதி ராசலிலை நடக்கிறது அர்த்தம் பார்ப்போம் எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தான் பகவான் இது ஒரு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவார் அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் அதை ஒன்றும் இல்லை ரொம்ப மறுபடியும் சிம்பிளாக நான் உபகாரம் நீ தீப்புகாரம் நீ உபகாரம் பண்ண இது ஒரு கேட்டகரி நான் உபகாரம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் நீ உபகாரம் பண்ணிட்டே அது வந்து மாதா பிதாக்கள் பிள்ளைகளிட்ட செய் நீ உபகாரம் பண்ணுறேன் இவ்வாறு பண்ணாமல் இருக்கேன் நான் உனக்கு திரு உபகாரம் பண்ணுறதே அது வந்து இப்படி இருக்கக்கூடியதில் நாலு விதமாக பிரிக்கிறாள் ஒன்றும் ஆத்மா ஆத்மா ராமா ஆத்மாவிலேயே ரமித்திருக்கூடியவர்கள் இன்னொருத்தர் வந்து அவர்கள் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை இப்படிப்பட்டவர்கள் இன்னொருத்தர் வந்து ரொம்ப மோசமானவர்கள் எப்படின்னா குருக்கு துரோகம் பண்ணக்கூடிய கேடு செய்யக்கூடியவர்கள் செய்ன்றி வந்தவர்கள் இப்படிப்பட்டவர் அப்படி சொல்லிட்டார் போய் இப்போ இப்படி என் அன்பாக பிரியமான இப்படி எனக்காக நன் நன்மை தீமைகளை விசாரிக்காமல் லோகத்தையும் தர்மாதரமங்களை கேர் பண்ணாமல் வேரத்தையும் ஸ்நேகத்தையும் பொருட்படுத்தாமல் பந்துக்களை விட்ட உங்களுக்கு எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பக்தி அதாவது ஸ்னேகம் ஒரு பிடிப்பு ஈடுபாடு நீடித்திருப்பதாக மறைஞ்சிருந்து உங்களுடைய பிரியமாக நீங்கள் அப்படியே கதறி நதை கேட்டுன்றதுனால இருந்தேன் அதனால் நான் வந்து மறைந்தேன் உங்கள்ட்ட உங்கள்ட்ட பிரியம் கூட என் விஷயத்தில் நீங்கள் வந்து தோஷத்தை நினைக்காதீர்கள் எந்த நீங்கள் வந்து மிகவும் வலுவான அம்சாரம் சொல்லப்பட்ட சங்கிரிகள் அறுத்து எங்க எங்கள்கிட்ட வந்தே அப்படிப்பட்ட கபடமில்லாத பக்தி உங்களுக்கு என்னால் எது உபகாரம் பண்ண முடியும்னு தெரியலையே அப்படிங்கிறார் மேல பார்ப்போம் ராதாகிருஷ்ணன்